நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமேலு தோலில் உள்ள தேமலை போக்கக்கூடிய எலிய மருந்து அரிசி திப்புளி பொடியாக்கி வெறுக்கடி அளவு எடுத்து அதோட தேன் கலந்து நாப்பத்தெட்டு நாட்கள் காலையில வின வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா தோலில் உள்ள தேமல் நீங்கிடும் அது மட்டும் இல்ல தோல் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்